நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துடிக்காக உங்கள் அலுமீழும் சிலருக்கு மாத விளக்கு மூணு நாளைக்கு மேல அதிக ரத்த போக்கு ஏற்படும் அதே போக்க இம்பியூரல் சோரணம் நாட்டு மருந்து கிடைக்கும் அதை வாங்கி ஒரு தீக்கரண்டி எடுத்து தேன்ல பால்ல சுடுநீர்ல கலந்து காலை மாலை என்ன எடுத்துக்கிட்டு இது வெகு இந்த குருதியை வற்ற செய்யக்கூடியது பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்